السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستعفره وأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات عمالنا من يخذي الله فلا مدل للا ومن يضل فلا حذي الله وأشهد أن لا إله إلا الله وقته لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله اللهم صل على محمد النبي رمي وعلى آل محمد الحمد لله பத்ருடைய யுத்த களம் எப்படி இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் போன அமர்வுல பார்த்தோம் இப்ப பத்ருல நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் அதை பற்றிய படிப்பினைகளும் இன்னைக்கு பார்ப்போம் சார்லாம் இப்ப இந்த பத்ரு வெற்றி அடைந்த பிறகு அப்துல்லா பின் ரவாஹா ரதியுல்லு அவர்களும் அதே போல ஜெயித் பின் ஹாரிசா ரதியுல்லு இவர்கள் இரண்டு பேருமே மதினாவிற்கு வந்து முஸ்லீம்களுடைய வெற்றியை அறிவிக்கிறதுக்காக போறாங்க அதுல வந்து அவாலி அப்படிங்கிற இடத்தை அதாவது மதினாவுடைய மேல்பகுதி அந்த இடத்துக்கு அப்துல்லா பின் ரவாஹா ரதியுல்லா நடுப்பகுதிக்கு வந்து மதினாவுடைய சென்டர் பிளேஸுக்கு ஜெயித் பின் ஹாரிசா ரதியுல்ல இரண்டு பேருமே போறாங்க அப்ப ஜித் பின் ஹாரிசா ரதியுல்லு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா நபிசுல்லா ஒட்டகத்துல தான் போறாங்க அவரு இதை பார்த்த உடனே அங்க போய் சொல்றாங்க அங்க அந்த அவாலி அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அபுஜகல் கொல்லப்பட்டான் உத்துபா கொல்லப்பட்டான் வலிது கொல்லப்பட்டான் ஷைபா கொல்லப்பட்டான் இப்படியெல்லாம் இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் சொல்லி குறைசிகளுடைய முக்கிய தலைவர் பெயர்களை சொல்லி குறிப்பிடும்போது அங்க இருக்கக்கூடியவங்கள யாருமே நம்ப முடியல இவர்கள்லாம் கொல்லப்பட்டாங்களா இந்த சிறிய ஒரு படை அவங்களெல்லாம் கொண்டுட்டாங்களா அப்படின்னு நம்ப முடியாம முஸ்லீம்களே திகைத்து போனாங்க இன்னும் முனாஃபிக்குகள் வந்து அந்த சூழ்நிலையை நல்லா பயன்படுத்திட்டாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நபிசுல்லாசம் இறந்து போயிட்டாங்க அவருடைய ஒட்டகத்திலே அவர் வந்திருக்காரு பாருங்க அவர் இறந்து போவதுதான் அவருடைய ஒட்டகத்திலேயே அவர் வந்திருக்கிறாரு இவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு அதனாலதான் சாத்தியமே இல்ல அவங்களெல்லாம் கொள்றதுக்கு குறைசி அந்த முக்கியஸ்தர்கள்லாம் கொல்ல இவருக்கு நபிசிலரசம் இறந்து போயிட்டாலே வந்து இருக்கிறாரு பைத்தியம் முடிச்சு போய் சொல்றாரு இதை யாரும் நம்பாதீங்க அப்ப இதேதான் அப்துல்லாபின் ரவாகா அவங்க போன இடத்துலயும் அதைதான் சொல்றாங்க அப்ப மக்கள் மத்தியில நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது இது நடந்திருந்தா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு முஸ்லிம்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் நம்பாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு இப்ப உடனே வந்து எந்த அளவு நம்பாம இருந்தாங்க ஹாரிசா ரதியு அவர்களுடைய மகனாகியா உசாமா பின் ஜயித் ரதியுல்லு இவர்கள் வந்து தன்னுடைய தந்தையிட்டே கேக்குறாங்க என்னுடைய தந்தைய நிஜமாவே உண்மைதானா ஏன்னா இவங்க பத்திரிகளத்தில இருந்தா வராங்க அப்ப தந்தையை உண்மையை நிஜமாவே உண்மைதானா நீங்க சொல்றது அப்படின்னு கேட்கற அளவு முனாபிக்குகள் அந்த அளவு வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப உடனே நபிசுல்லா அல்லம் கைதிகளோட வராங்க எழுபது கைதிகளோட மதினாவுக்கு உள்ள வராங்க அப்ப அனைத்து மக்களுமே வாயடைச்சு போயிடுறாங்க ஆச்சரியமாக பாக்கிறாங்க நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அப்பதான் நம்புறாங்க அப்ப இந்த கைதிகளோட வரும்போது நபிசுல்லா அலுவலம் அவர்களுடைய மனைவி ஆகிய சவுதா ரதியுல்லா மனைவிகளில் ஒருவராகிய நம்முடைய தாயார் சவுதா ரதியுல்லா அண்ணா அவர்கள் வந்து அந்த கைதிகளில் ஒருவரை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க சொன்னா யார பார்க்கும்போது அப்படின்னா சுஹெல்பின் அம்ரு குறைசி காப்பிர்கள்ல முக்கியமான நபர்களில் ஒருவர் சவுதா அருதி உறவினரும் கூட அவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு சலனம் ஏற்பட்டுருது அதுவும் அவர்களுடைய கை வந்து அவருடைய அவனுடைய அந்த கைதியுடைய அவருடைய கை வந்து கழுத்தில் கட்டப்பட்டு கைதியாக இழுத்து வரப்படுகிறார் இப்ப அதை பார்த்தோன்னா சவுதா அருங்களுக்கு என்ன நேர்ந்தது உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு அங்க இறந்து போனாங்களே அந்த அந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் மாதிரி நீயும் இறந்து போயிருக்கலாமே போரிட்டு இவர்களோட போரிட்டு முஸ்லீம்களோடு போருட்டு அப்படின்னு அவர்கள் வாயிலிருந்து வரும் கைதிகள் வந்து அழைத்து அப்ப உடனே நபிசுலசன் கேட்டாங்க கோபமாக கேட்டாங்க அல்லாவுடையும் அல்லாவுடைய ரசூலோடையமா போரிட சொல்ற அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் அவங்களால கண்ட்ரோலை பண்ண முடியல அல்லாவுடைய எதிரியாக இருந்தாலும் சொந்தக்காரங்களை அந்த ஒரு நிலைமையில பார்த்தோன்ன அவங்கள மாதிரி நீயும் செத்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையில அப்படின்னு சொன்ன உடனே நபிசுராசம் திட்டினாங்க அல்லாவுடன் அல்லாவுடைய ரசூலோடைய நீ போரிட சொல்ற திட்டின உடனே வந்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பார்த்த உடனே எனக்கு இந்த மாதிரி தோணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிறாங்க அந்த அளவுக்கு கைதிகளோட நிலைமை அந்த இருந்தது அப்ப இதன் பிறகு ரோஹா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து படை படையில இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இருந்தாங்க அப்ப அனைவரும் வாழ்த்து சொல்ல வந்தாங்க ரசூல்லாவும் இருக்கிறாங்க அன்சாரி தோழர்களும் இருக்கிறாங்க முஹாஜி தோழர்களும் இருக்கிறாங்க அனைவரும் ஒவ்வொருவரா மதினாவில் வாழ்த்து சொல்ல வந்துட்டு போது அதுல அன்சாரி சஹாபி ஒரு சகாபி இளம் இளமையான சஹாபி என்ன பண்றாரு இதுக்கு எதுக்கு வாழ்த்து அவர்களே அதாவது குறைசிகள் எதிரிகளே அறுக்க காத்திருந்த ஒட்டகம் மாதிரி இருந்தாங்க அவர்களை வந்து நாங்க எளிமையா வென்றுட்டோம் இதுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நபிசல்ல வந்துட்டு நிச்சயமாக வல்லாகை கிடையாது அவர்களுக்கு அவர்கள் அந்த மாதிரி கிடையாது அவர்கள்லாம் பலம் சாய்ந்த பலம் வாய்ந்த நபர்கள் முக்கியமான நல்ல பலம் வாய்ந்த நபர்கள் எல்லாருமே அப்ப அவர்களை நீங்க உங்களுடைய திறமையை கொண்டு வெல்லல அல்லா உங்களுக்கு உதவி புரிந்தான் அல்லா உதவி புரியலன்னு சொன்னா இந்த வெற்றி கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுவும் அல்லாஹ் மலக்கை அனுப்பி உதவி புரிந்தான் அப்படின்னு நபிசுல்லாஸ்லம் சொல்லி அதன் பிறகு அந்த அன்சாரி சகாபிக்கு நபிசுல்லாஸ்லம் வந்து விளக்கம் கொடுக்கறாங்க அப்ப இதே போல செய்தி வந்து மக்காவுக்கும் போய் சேருது மக்காவுக்கு வந்து அல் ஹவுசுமான் குசாயி அப்படிங்கிற ஒரு நபர் அவர்களுடைய படையில இருந்த ஒரு நபர் போய் அறிவிக்கிறார் அவரு முக்கியஸ்து பெயர்கள்லாம் சொல்றார் அபிஜகல் கொல்லப்பட்டான் உத்துபா கொல்லப்பட்டான் ஷைபா கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செஞ்சுட்டு இன்னென்ன நபர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே சஃபானி உமையா இவர் என்ன பண்றாரு நம்ப முடியல மக்காவசியலுக்கும் நம்ப முடியல எப்படி சாத்தியம் நம்ம நபர்கள் ஆயிரம் பேர் போனாங்க அவர்கள்ட்டு பேர் தான் மக்காவாசிகளையும் உண்மையா என்ன சொல்றாரு இவருக்கு பைத்தியம் முடிச்சு நடக்கவே வாய்ப்பு இல்லாத விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அங்கே இதே தான் சொல்றாங்க அதன் பிறகு அவங்க படையும் வந்த பிறகுதான் அவர்கள நம்பப்பட்டுச்சு அப்ப அபுலகபு வந்து இந்த படைக்கு போகல நல்லா மனசு வச்சுக்கோ அபு ஜகல் வேற அபுலஹபு வேற அபுலகபு வந்து இந்த போருக்கு போகல பத்ரி போகல அவன் சார்பாக ஒரு நபரை அனுப்பி வச்சான் அவனுடைய அடிமைகள்ல ஒரு நபரை அனுப்பி வச்சான் வந்து நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த படையில கலந்து கொண்ட ஒரு குறைசி காப்பிர்கள் ஒருவர் வந்து இன்ன என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் சொல்றாரு வானத்திலிருந்து வெள்ளை வெள்ளையா வெள்ளை நிறத்தில் இறங்கினாங்க அதே போல ரொம்ப ஆச்சரியமான நாங்கள் விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் குதிரையெல்லாம் வானத்திலிருந்து இறங்குச்சு வானத்திலிருந்து பூமிக்கு குதிரைகள் இறங்குச்சு வெள்ளை ஆடையோடு வெள்ளை தளப்பாகையோடு மக்கள் நபர்கள் இறங்கினாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே ராபா ரது எல்லாம் இவர்கள் வந்து ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம் மக்காவில் இருந்தார் அப்பாஸ் அவர்களுடைய அப்பாஸ் அப்துல் முத்தலிப் அவருடைய அடிமை அப்ப இவர் வந்துட்டு வல்லாகி அது வந்து அல்லாஹ் மீது ஆணையாங்க அது வானவர்கள் மலக்குகள் அவங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அபிஜங்களுக்கு வந்து அபுலஹபுக்கு சரியான கோபம் வந்துருச்சு அபுல் உடனே என்ன பண்றாரு சொன்னா அவர் மீது ஏறி உட்காந்து நெஞ்சின் மீது ஏறி உக்காந்து அடிக்க ஆரம்பிக்கிறோம் ஆல்ரெடி அவங்க மக்கள் முக்கிய முக்கியர்கள் எல்லாருமே இறந்து போன கோபத்தில் இருக்கிறான் இப்ப வானவர்கள் வந்து உதவி செஞ்சாங்கன்னு இன்னும் கேட்ட பிறகு இவனுக்கு கடுமையான கோவம் ஆகி அங்க இருக்க அவர் மேல ஏறி உக்காந்து அடிக்க ஆரம்பிக்கிறோம் உடனே உம்முல் ஃபதூர் அலி அல்லா யார் இவங்க அப்பாஸ் அல் அப்பாஸ் இப்போ மனைவி இவங்க வந்துட்டு கம்பியை எடுத்துட்டு வந்து அபுல் அபு அடிச்சு நீ அவர் ராபா அவருடைய நெஞ்சிலிருந்து இறங்கு அப்படின்னு அவங்க இறக்கி விட்டுட்டு அவருடைய உரிமையாளர் இல்லாதனால அவருடைய ஓனர் அதாவது உரிமையாளர் இல்லாதனால நீ இந்த அட்டூழியங்கள்லாம் பண்றியா அப்படின்னு அவங்களை இறக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் ராபா வந்து அந்த மோதலருந்து வெளிவரா இப்ப இது நடந்த ஒரு வாரத்திலேயே அபுல் ஒரு கடுமையான ஒரு நோய் வந்துருது அந்த நோய் அந்த நேரத்தில் மக்காவாசிகளுக்கு மத்தியில மிகவும் பயப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அந்த நோய் வந்தான் அந்த ஒரு கடுமையான நோய் பக்கத்தில் கூட போக மாட்டாங்க அவன் அப்படியே இறந்து போயிடறான் இறந்து போன பிறகு எந்த அளவுக்கு கேவலமான இழிவான ஒரு மரணம் அவனுக்கு அப்படின்னா அவனை யாருமே அடக்கம் செய்ய முன்வரல மூணு நாள் அவனுடைய உடல் வந்து அந்த சாபத்திற்குரிய உடல் அந்த அவன் வீட்டிலே கிடைக்கது உடனே மக்கள் வந்து இப்படியே இருந்தா ரொம்ப இதாகுது உடல் வந்து சிதைய ஆரம்பிக்குது நீங்க வந்து அடக்கம் பண்ணுங்கன்னு தன்னுடைய மகன்கள் இரண்டு மகன்களையும் கூப்பிடுறாங்க யாரும் அபுல் மகன்களை அவங்க கூட பக்கத்தில் வரல வந்தா எங்களுக்கு ஓட்டிங்க அப்படின்னு கடைசியில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா குச்சியில ஒரு நீளமான குச்சியை தள்ளி வீட்டில் ஒரு ஓரத்துக்கு தள்ளி தூரத்துல இருந்து மக்கள் கல்லை போட்டு போட்டு அவனுடைய ஜனாசா மறை தூரத்துல இருந்து கல்லை போட்டு போட்டு அடக்கம் அடக்கம் பண்றாங்க அந்த அளவு தான் அவனுடைய உடலை அடக்கம் என்ன மாதிரி அல்லா இழிவான ஒரு நிலையா ஏற்படுத்தணும் அப்ப இதற்கு பிறகு குறைசுகள் என்ன பண்றாங்க சந்தோஷப்படக்கூடாதுன்னு மிகப்பெரிய வெற்றி இது முஸ்லீம்கள் சந்தோஷப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களுக்குள்ள மீது இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து குறைசுகள் யாரும் அழுவக்கூடாது அதுதான் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாகும் நம்ம என்னதான் முக்கியஸ்தர்கள சொந்தத்த மிக மிக நெருக்கமானவர்களை இழந்தாலும் அழுக கூடாது அழுது நம்மளுடைய கவலை வெளிப்படுத்தினா இன்னும் அவங்களுக்கு அதிகமாக அதே போல அங்க இருக்கக்கூடிய கைதிகளை விடுவிக்கிறதுக்காக எந்த பேரமும் நம்ம அடிச்சு விரட்டினவங்க அவர்கள்ட்ட போய் நம்ம கைதியை போய் திரும்ப வாங்குறதா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாயிடும் அந்த விஷயமும் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இருக்கிறாங்க அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது இதுல நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு இப்னுகசி ராமத்துல சொல்லி காட்டுறாரு ஒரு துக்கமான துன்பமான செயல் வரும்போது அழுகை வந்து நம்ம மனதை வந்து ஆறுதல் படுத்தம் அழுகாம வச்சிருந்தோம் சொன்னா அது ரொம்ப இன்னும் நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப இன்னும் காயப்படுத்தும் அதனாலதான் யாராவது சிலருடைய இறப்பின் போது அழுகுன்னு சொன்னா அழுதுங்க அழுதுங்கன்னு வற்புறுத்துவாங்க அழுதோன்னு சொன்னா நம்மளுடைய கவலைகள் குறையும் கொஞ்சம் அல்ல அது மாதிரிதான் படைச்சிருக்கான் இப்னு கசி ராமத்துல சொல்லி காட்டுறாரு இப்ப இதுதான் உளவியல் உண்மையும் இப்ப அழுகாம இருந்தனால இன்னும் அவர்களுக்கு அதாபு அதிகமாக தான் இருந்துச்சு அல்லாஹ் பாருங்க அல்லாவுடைய அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் எதிர்த்தனால அவர்களுடைய துக்கத்துக்கு கூட அவங்கள வெளிப்படுத்த முடியாத மாதிரி ஒரு இலி இலி நிலையை அல்லாஹால ஏற்படுத்திட்டோம் இப்ப இந்த நிலை தொடர்ந்துட்டு இருக்குது அப்ப இப்பிராமத்தலால் சொல்லி காட்டுறாரு அல் அஸ்பத் அப்துல் முத்தலிப் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் தன்னுடைய மூணு மகான்களை பத்ரயுத்தத்தில் இழந்தார் மூணு மகன்கள் செத்து போனாங்க இவர் அழுகாமையே இருந்தார் திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு பெண் அழுகக்கூடிய சத்தம் ரொம்ப கடுமையான சத்தம் கேக்குது உடனே தன்னுடைய அடிமை அனுப்பி அந்த பெண் ஏன் அழுத்து அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த அடிமையை வந்து ஒட்டகம் காணா போனதுக்கு அந்த பெண் வந்து அடிமை வந்து சொல்றான் இந்த நபர்கிட்ட அவங்களுடைய ஒட்டகம் காணா போச்சு அதுக்காக இருக்கா நமக்கு அனுமதி வரல நம்மை சார்ந்தவர்கள் இறந்ததற்கு அழுகதற்கு அனுமதி வரல சொன்ன இவராள கண்ட்ரோலே பண்ண முடியல ஒரு ஒட்டகம் காணாம போனதுக்கு அவ அழுகிறான் சத்தம் போட்டு என்னுடைய மூணு மகன்களை நான் இழந்துட்டு உட்கார்ந்து என்னால அழுகாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவிதையை சொல்லி அழுக ஆரம்பிக்கிறார் அந்த இழிவான ஒரு நிலையை அல்லாஹால குறைசி காபிர்கள் மீது சாட்டின அப்பதையை சொல்லி அவர் அழுக ஆரம்பிச்சு அந்த விஷயம் அதன் மக்காவாசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களும் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்ப சூற அன்பால் இருக்குதே நம்ம முன்னாடியே சொன்னோம் எட்டாவது அத்தியாயம் அந்த அத்தியாயம் இந்த பத்ரயுத்தத்திற்கு பிறகு இறங்கினது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதுல உபாதா பின் சாபித் ரத்தியுல்லா அவர்கள் சொல்லிக் இந்த சூற அன்பால் இருக்குதே அதுல ஆரம்ப வசனங்கள் எங்களுக்காக இறக்கப்பட்டுச்சு எங்களுக்குள்ள நடந்த ஒரு நிகழ்வுனால இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் காட்டுறாங்க மூன்று இருந்தாங்க போர் வந்து நடந்துட்டு இருக்கும் ஒரு அணி நபிசுல்ல பாதுகாத்தாங்க எதிரிகள் நெருங்க விடாம இன்னொரு அணி எதிரிகளை தாக்கிக் கொண்டும் அவர்களை பிடித்துக்கொண்டும் அந்த மாதிரி இருந்தாங்க மூன்றாவது அணி ஆயுதங்களை சேகரித்துக் கொண்டிருந்தாங்க கனிமத் பொருட்களை போர் பொருட்களை சேகரித்துக் கொண்டிருந்தாங்க இந்த மூணு பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கனிமத்தை சேகரிச்சவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கனிமத் போர் பொருட்கள் நாங்க தான் பிடிச்சோம் அது எங்களுக்குதான் சொந்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நபியை பாதுகாத்தவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க தான் நபியவே பாதுகாத்தோம் எங்களுக்குதான் பொருள் சொந்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எதிரிகளை தாக்கியவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க எங்களுக்குதான் அது சொந்தம் நாங்கதான் எதிரிகளை தாக்கணும் நாங்கதான் முக்கிய பங்கு நான் எங்களுக்குதான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பணிதான் சிறந்தது எங்களுக்குதான் அங்க அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் ஆரம்பிச்சிருச்சு உடனே அல்லா தால சூரத்தில் அன்பால்ல முதலாவது அத்தியாயம் போர்ல கிடைச்ச பொருட்கள் வந்து அதை பத்தி நபிய உங்கள கேட்கறாங்க நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அன்பால் அதாவது போர் பொருட்கள் வந்து அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் சொந்தமானது ஆகவே அல்லாவுக்கு நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் நீங்க மூமீனாக அதே போல நீங்க மூமீனாக இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அடிபணியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளியாக அல்லாஹ் வந்து இங்க வந்து ஆயத்தரங்கி கொடுக்கறான் அப்ப இதுல நம்ம எடுக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா முகாஜர்களுக்கு அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுறோம் முஜாஹிதீன்களுக்கு முஜாஹிதீன்களுக்கு அவர்களுடைய குவாலிட்டி என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு முதலாவது அல்லா தால சொல்லி காட்டுறான் தக்குவாவோட இருக்கணும் ரெண்டாவது ஒற்றுமையோடு இருங்க கீழ்படிந்து அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்படிந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த மூணு தன்மையை வந்து ஒவ்வொரு முஜாஹித்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லா தாலா சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தில் அதே அடுத்து அல்லா தலா எட்டாவது நாற்பத்தி ஒராசரம் இதே சூரத்தில் அன்பால் அல்லா தலா இந்த போர் பொருட்களை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறான் உங்களுக்கு கிடைச்ச அந்த வெற்றி பொருட்கள் அந்த போர் பொருட்களை வந்து அஞ்சுல ஒரு பங்கு அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவர்களுடைய தூதருடைய சொந்தக்காரங்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் நீங்க கொடுக்கணும் அப்ப இதுல பாத்தோம் சொன்னா அஞ்சுல ஒரு பங்கு அதில் வந்து அல்லாவுக்கு அல்லவுடைய தூதர் அவங்களுடைய சொந்தங்கள் வழிபோக்கர்களுக்கு ஏழைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்ப இருபது பர்சன்டேஜ் இந்த பங்கு போயிடும் மீது எண்பது பர்சன்டேஜ் போரிட்ட அங்க முஜாஹித்களுக்கு போகும் எண்பது பர்சன்டேஜில் ஒரு பர்சன் அதாவது எண்பது பர்சன்டேஜ்ல நாலுல ஒரு சார் யாருக்கு போகும்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய காலாட்படை அங்க வந்து நின்று படையிட போரிடக்கூடிய மக்களுக்கு அதே போல மூணு பங்கு யாருக்கு போகும் சொன்னா குதிரைப்படைக்கு போகும் அதே போல இருபது பர்சன்டேஜ் அந்த இருபது இருக்குல்ல ஐந்தில் ஒரு பகுதி அந்த ஐந்து பகுதியிலே வந்து அல்ல அஞ்சு சொல்றோம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கு அப்ப அந்த அஞ்சா வந்து அந்த இருபது அஞ்சா பிரிக்கணும் அல்லா அந்த இருபதுல நாலு அஞ்சுல ஒரு பகுதி அல்லாவுக்கும் இன்னொரு பகுதி அல்லாவுடைய ரசூலுக்கும் இன்னொரு பகுதி ரசூல்லாவுடைய நெருங்கின உறவினர்களுக்கும் இன்னொரு பகுதி ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் இன்னொரு பகுதி வழிபோக்கர்களுக்கு அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்ப அதுல வந்து இந்த அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் இருக்கிற பங்கு இருக்குதே அதுவும் அல்லாவுடைய பாதைய பாதையாகிய இந்த பள்ளிகளை கட்டுவது ஏழைகளுக்கு கொடுப்பது அதற்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தெல்லாம் இங்கே கட்டளம் அப்ப இந்த உம்மத்துடைய மேம்பாட்டுக்காக பள்ளிகள் கட்டுவது இது போல மேம்பாட்டு பணிக்கு அந்த ஐந்துல ஒரு ஐந்து நல்லா சொன்னால அதுல ஐந்தாம் பிரி இது இல்லை அதிலேயும் இந்த இரண்டு பகுதி முஸ்லீம்களுக்கு தான் போகும் முஸ்லீம்களுடைய மேம்பாட்டுக்கு தான் போகும் அப்படிங்கறத நம்ம கருத்துல கொள்ளணும் இப்ப இதன் பிறகு கைதிகளை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மசூரா நடக்குது அபிசிலாஸ்லாம் எப்பயுமே எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியே மசூரா செய்வாங்க இப்ப கைதிகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மசூரா சொல்லும் கேட்கும் போது அபுபக்கர் சித்தி கதை என்ன பண்றாங்க சொன்னா யாராவது சொல்லா அல்லாவுடைய தூதரே இவர்கள் எல்லாம் நம்மளுடைய உறவினர்கள் இவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னா பிணைய தொகையை வாங்கிக்குவோம் விடுவிக்கிறதுக்காக தொகையை வாங்கிட்டு நம்ம வந்து இவங்களை விடுவிச்சிருவோம் நமக்கும் வந்து ஒரு பொருளாதாரத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆவோம் பினான்சியலா நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவோம் நல்ல பணம் கேட்போம் ஏன்னா வந்து முக்கியஸ்தர்கள் இவங்களாம் கண்டிப்பா கேட்கற பணத்தை கொடுப்பாங்க நமக்கும் அப்ப பொருளாதாரமா நம்ம தன்னிறைவுல தன்னிறைவா இருக்கலாம் அப்படின்னு அவுபக்க சித்திக்கிறதுலாம் சொல்றாங்க உடனே உமர் இது இல்லாதான் சொல்றாங்க அவுபக்க சித்திக்கலாம்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து யார சொல்ல இவருடைய கருத்துக்கு முரண்படுறேன் அப்படியெல்லாம் பண்ண வேணா நீங்க என்ன பண்ணுங்க இந்த அவருடைய சொந்தக்காரர் உமர் இல்லானுக்கும் மிக நெருங்கிய சொந்தக்காரரை காமிச்சு அவரை என்கிட்ட கொடுங்க அவருடைய கழுத்தை நான் வெட்டுறேன் அக்கீல வந்து அலில்லான் கொடுங்க அவரு ரெண்டு பேரும் நெருங்கிய சொந்தக்காரர் அவரு அவருடைய கழுத்தை வெட்டட்டும் அதே போல ஹம்சாரு இல்லான்னு அவருடைய சொந்தக்காரர் நெருங்கிய சொந்தக்காரரை கைய காமிச்சு அவரை அவர்கிட்ட கொடுங்க அவர் வெட்டட்டும் இந்த முசிரிக்க இந்த முசிற்கைகளை விட அதாவது இந்த உறவினர்களை விட எங்களுக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் முக்கியம் அப்படிங்கறத இதன் மூலமாக நாங்க வெளிப்படுத்துறோம் அப்படின்னு உமர் இல்லான்னு சொல்றாங்க இதை அதே போல அப்துல்லா அப்டின்னு ரவாஹா ரதி அவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு எடுத்துட்டு போய் அனைத்து கைதிகளையும் கூட்டிட்டு போய் நம்ம அங்க எரிச்சிருவோம் இவங்கள அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாங்க உடனே நபிசில்லி அனைத்தையும் கேட்ட பிறகு நமசில அரசு சொல்றாங்க சிலருக்கு அல்லாஹ் வந்து இதயத்தை ரொம்பவும் மென்மையாக்கி வச்சிருக்கிறான் சிலருக்கு கல்லை விட இறுக்கமாக இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவுபக்க சித்திகள் நீங்க யாரு மாறி சொன்னா இப்ராஹிம் அலகம் மாறி அவரு சொன்னாரு யாரெல்லாம் என்ன என்ன பின்பற்றுறாங்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் என்ன பின்பற்றலையோ அவர்கள் அவர்களை வந்து அவர்களை மன்னிக்க கூடியவன் நீயவே இருக்கிற அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சொல்லிக் காமிக்கிறாங்க மேலும் அவ்வக்கு சித்திகளாலும் நீங்கள் இயேசுவை போல அதாவது ஈசால செல்லம் போல நீங்க வந்து நீங்க அவர்களை மறுமேட சொல்லக்கூடிய அந்த வசனத்தை குறிப்பிடுறாங்க ஈசாலசத்தை ஈசால செல்லம் நாளைக்கு அல்லாட்ட சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அல்லா குறான சொல்லி காட்டுறோம் இவர்களும் உங்களுடைய உன்னுடைய தான் யாரு அந்த கிறிஸ்தவர்கள் நோக்கி ஈசாலசனம் சொல்லுவாங்க இவர்களும் உன்னுடைய அடியார்கள் தான் இவர்களை தண்டிப்பதும் மன்னிப்பதும் உன்னுடைய கைதான் இருக்கு இப்ப இந்த மாதிரி இப்ராஹிம் போலவும் ஈசா அலை போலவும் நீங்க இருக்கிறீங்க இப்ராஹிம் யார அவுபக்கர் சித்திக்கலான்னு சொல்றாங்க அடுத்து உமரவை குறிப்பிட்டு நீங்க வந்துட்டு நூ அலை போல இருக்கிறீங்க நூ அலை என்ன சொன்னாங்க குரான்ல வருது அல்லா யா அல்லா இவர்களை வந்து இந்த பூமியில உட்டே வச்சிருக்காத இந்த காபீர்களை அப்படின்னு துவா செஞ்சாங்க அந்த வசனத்தை குறிப்பிட்டு நீங்க நூகை போல இருக்கிறீங்க மேலும் வந்து மூசாலசனத்தை குறிப்பிட்டு மூசாலசனத்துடைய வரலாறு எல்லாம் குறிப்பிடும் போது மூசாலசனம் கேட்பாங்க துவா கேட்பாங்க யார்லா இவர்களுடைய பொருளாதாரத்தை இவர்களுடைய செல்வத்தை அழித்துவிடு இவர்களுடைய இதயத்தை இதயத்தை வந்து இருகச் செய்வர்களை அதே போல மேலும் அருமையில் வந்து இவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்து மூசா அலிவம் பிரார்த்தனை செய்வாங்க அந்த பிரார்த்தனை குரான் பிரார்த்தனை குறிப்பிட்டு நீங்க நூகை போலவும் மூசாவை போலவும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு உமர் இல்லான் சொல்றாங்க இப்ப நபிசுல்லா என்ன பண்றாங்க அபுபக்கர் சித்திக்கு அது இல்லாமல் அவர்களுடைய அந்த ஆலோசனை தான் ஏற்றுக்கொள்றாங்க அந்த அவர்களை பெற்று அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பிணைய கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆலோசனை தான் எடுக்கிறாங்க அப்ப இது நடந்த பிறகு அடுத்த நாள் நபிசுல்லமும் அபுபக்கர் சித்தி ரதியுள்ள இவர்களும் என்ன பண்றாங்க அல்லாவின் தூதரே ஏன் அந்த காரணம் தெரிஞ்சுக்கிட்டா நானும் அழுவேன் எனக்கு அழுக வரலன்னா அழுகவாது முயற்சி செய்வேன் காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன கேட்ட உடனே நபிசுல்லாஸ்ரம் அவர்களுக்கு இறங்கிய வசனத்தை இந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டு சொன்னா நபிசுல்லால ஆலோசனைகள்ல அபுபக்கர் சித்திக்கு பதில்லானுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதற்காக கண்டித்து இறக்கிய வசனங்கள் இது எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது அன்பால் ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது இந்த விசமங்களை இந்த விசம இந்த நபர்களுடைய ரத்தத்தை ஓட்டாத வரையில இந்த விரோதிகளை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு எந்த நபிக்கும் அனுமதிக்கப்படல அதே போல எந்த நபிக்கும் இது தகுதி இல்லை நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளையே விரும்புறீங்க அல்லாவோ மறுமையில் உங்களுக்கு நல்லதை நாடுகிறான் அல்லா மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இது அறுபத்தி ஏழாம் வசனம் அறுபத்தி எட்டாம் வசனத்தை சொல்லிகாட்டுறான் அல்லா அல்லாவுடைய மன்னிப்பு உங்களுக்கு ஏற்கனவே எழுதப்படாமல் இருந்திருந்தா நீங்க போர்க்கைதிய வந்து பதில் ஈட்டுப்பணத்தை வாங்கிட்டு புடிச்சீங்கல்ல அந்த அதற்கு காரணமாக அந்த காரணத்துக்காக அல்லாஹ் உங்க மேல ஒரு பெரிய வேதனை இறக்கிருப்பான் அப்படின்னு அல்லாத்துல வசனம் எட்டாவது அத்தியாயம் ஏழு அறுபத்தி எட்டாம் வசனங்கள் உங்களுடைய வாக்கு கொடுத்துட்டான் பதில கலந்து கொண்ட அனைவருக்கும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்ப இந்த மன்னிப்பை அல்லா வாக்களித்துட்டான் அது பண்ணாம இருந்திருந்தான்னு சொன்னா மீது பெரிய ஒரு வேதனை இறக்கிருப்பான் அப்படின்னு எச்சரிக்கையாக அவர்களை பிணைய தொகையை வாங்கிகிட்டு அனுப்பினதுக்காக அல்லா கடுமையான எச்சரிக்கை எந்த அளவு நபியும் அவபக்க சித்திக்கு எதிரானவும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க அந்த அளவு கடுமையான எச்சரிக்கை எல்லாம் இறக்கணும் அப்ப அதன் பிறகு அல்லா திரும்ப ஆயத்தை இறக்கிறான் எட்டாவது அறுபத்தி ஒன்பதாவது தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்து ஆகவே எதிரிகிடமிருந்து நீ உங்களுக்கு அந்த போர் பொருட்கள் உங்களுக்கு ஹலால் ஆனதுதான் நீங்க அதை வந்து பயன்படுத்தலாம் நீங்க அல்லாவுக்கே அஞ்சுங்க மன்னிப்பவனாக இருக்கிறான் அல்லாத்தலா சொல்லிருக்கிற பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் அதுக்கும் அல்லாத்தால அனுமதி கொடுத்த கடுமையாக கண்டிச்சுட்டு அதன் பிறகு அனுமதியும் கொடுத்திருக்கான் அல்லா மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் அப்ப அடுத்ததாக இந்த இதுல இருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை அல்லா பாருங்க எந்த நபிக்கும் உகந்தது அல்லங்கிறான் விசமத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நபர்களை பிணைய கைதியாக புடிச்சுக்கிட்டு நீங்க பெற்ற பணம் எந்த நபிக்கும் தகுதியானது இல்ல அப்படின்னு அல்லா தலா கண்டிருக்கிறோம் அடுத்ததாக சவாத் பின் குசையா ரதியெல்லாம் இவர்கள் வந்துட்டு நபிசுல்லா நம்ம முன்னாடியே பார்த்தோம் படைய வந்து நபிசுல்லாஸ்லாம் அணி அணியாக ட்ரூப்ஸ் குறைசுகளுடைய வளமை அரபுகளுடைய வளமை என்னவா இருந்துச்சுன்னா ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாத ஒரு முறையில தான் தாக்குவாங்க ஒழுங்கற்ற முறை சும்மா போவாங்க தாக்குவாங்க ஒடியாடுவாங்க தாக்குவாங்க ஒடியாடுவாங்க இப்படிதான் இருந்துச்சு நபிசுலாசம்னா ஒரு ஒழுங்கான முறையை ஏற்படுத்தி போரிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்ப அந்த அணி வகுத்து கொண்டிருக்கும் போது சவாதுபின் குசையார் ரது எல்லாம் அப்படிங்கிற ஒரு சஹாபி அவர் வந்து கொஞ்சம் குண்டா இருப்பாரு அணியில வந்து அவருடைய வயிறு லைட்டா வெளியில தெரியும் போது நபிசர்வாலசி என்ன பண்றாங்க சொன்னால் ஒரு வச்சு அந்த வயிற்றுல குத்துறாங்க அது அவருக்கு வழி ஏற்பட்டுருச்சு லைட்டா வழி வந்தவன அந்த சஹாபி கேட்கிறாரு நீங்க குத்துனதுக்கு நான் திரும்ப உங்களை குத்துனோம் பழி வாங்கணும் அப்படின்னு கேக்கிறாரு தாராளமாக குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லாம் தன்னுடைய அந்த சட்டைய மேலாடைய தூக்கி காட்டுறாங்க இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய படை தலைவர்களோ நமக்கு மேல இருக்கிற ஏதோ ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் கொடுத்து திரும்ப அதற்கு பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம யாரா போய் கேட்டா அந்த நபர் உயிரோட இருக்க முடியாது இன்னைக்கு ஏதாவது ஒரு ராணுவத்தில் படை தளபதி தெரியாம ஏதோ ஒண்ணு குத்தி நான் திரும்ப அவன் இருக்கிற இடமே இல்லாம அழிச்சிருவாங்க இவர் அல்லாவுடைய தூதர் நீங்க என்ன குத்துனதுக்கு நான் திரும்ப குத்தனும் நீங்க என்ன எனக்கு செஞ்சீங்களோ அதே அளவுக்கு நான் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நபிசுல்ல இந்த சஹாபி கேட்கிறாரு நபிசுல்லா அதுவும் அந்த நேரத்தில் இதையும் நம்ம கருத்துல கொள்ளணும் நபிசுல்லா அலம் வேணும்னு செய்யல வடைய கரெக்டா நிக்கணும் அணிய கரெக்டா நிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தள்ளினாங்க நபிசுல்லாஸ்லம் வந்து தன்னுடைய சட்டையை தூக்கி திருமேனியை காட்டுறாங்க அந்த வயித்த காட்டுறாங்க அந்த சஹாபி உடனே நபிசுல்ல கட்டி அணைத்து அந்த நபிசுல்ல வயத்தில முத்தம் கொடுக்குறாங்க நபிசுல்லாஸ்தன் மீது சஹாபாக்களுக்கு எந்தளவு நேசம் இருந்துச்சு இப்ப உடனே நபிசுல்லம் கேட்கிறாங்க எது உங்களை இப்படி செய்ய தூண்டுச்சு யார சொல்லா நான் இந்த போர்ல திரும்ப உயிரோட வருவனான்னு தெரியாது நான் கடைசியா தொடர உடல் வந்து உங்களுடைய உடலா இருக்கணும் உங்களுடைய தோள்களை நான் தொடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நபியின் மீது எந்த அளவு அவர்களுக்கு பாசம் இருந்தது தங்களுடைய உயிர் போறதுக்கு முன்னாடி கூட நபியுடைய உடலோடுதான் எங்களுடைய எங்களுடைய தொடர்பு இருக்கணும் நபியை தொடனும் நபிக்கு முத்தமிடணும் அவங்க விரும்பினாங்க இன்னைக்கு நம்ம இடத்துல எந்த அளவுக்கு நபியோட நேசம் நபியை பின்பற்றுறோமா நபியைக்கள் பின்பற்ற முழுமையான முறையில் மாற்றம் செய்து மேலும் நபியை நேசிக்கிறோங்க பாட்டு பாடிக்கிட்டு கவிதை எழுதிக்கிட்டு அதோட விபத்தாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகாபாக்கள் எப்படி நபியை நேசிச்சாங்களோ அது நாமும் நேசிக்க வேண்டும் அப்படிங்கறத சம்பவங்கள் மூலமாக நம்ம கருத்தில் கொள்ளணும் அடுத்ததாக முக்கியமாக இந்த பத்ரவித்த பாடம் என்ன சொன்னா தவக்கல் இல்லாம தவக்கல் வச்சிடல எல்லா வேலையும் செஞ்சாங்க நம்ம முன்னாடியே என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்தாங்க செய்துட்டு தான் அல்லாம தவக்கல் வைக்கணும் அப்ப நம்ம புறத்துல இருந்து என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அனைத்து முயற்சிகளும் எடுத்துவிட்ட பிறகு நபிசுலாசம் முழுமையாக தவக்கல் வச்சாங்க எந்த சொன்னா நபிசிலம் துவா செஞ்சாங்க செஞ்சாங்க செஞ்சுகிட்டே இருந்தாங்க அவபக்கர் சித்திக்கு எதிர வந்து உங்களுடைய உயிரையே நீங்க மாய்த்து கொள்வீங்க போலவே போதும் யார சூலா வாங்க அப்படின்னு அவர்களை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு அல்லா வந்து அல்லாவிடம் நபிசுல்ல துவா செய்யறாங்க அந்த அளவு நபிசுல்லரசம் தவக்கலும் வைத்திருந்தாங்க தன்னுடைய பணியையும் செய்துவிட்டு தவக்கலும் வைத்திருந்தாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்கணும் அப்ப உடனே வந்து அந்த நபிசுல்லம் துவாவை முடித்துக்கொண்டு அவுகசித்தில அழைத்து வந்த பிறகு நபிசுல்லாவசம் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க அத்தியாயத்தில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் வெளியே வந்த பிறகு அதிசீக்கிரத்தில் இந்த கூட்டத்தார்கள் சிதறடிக்கப்பட்டு புறங்காட்டி ஓடுவார்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை நபிசுல்லம் ஓதுறாங்க அதுவும் இல்லாம அவர்களுக்கு மறுமையில வாக்களிக்கப்பட்ட சோதனையானது வாக்களிக்கப்பட்ட சோதனை காலம் அதுதான் உண்மையான சோதனை மறுமை அவர்களுக்கு மிக கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிற இந்த இரண்டு வசனம் இரண்டு வசனத்தையும் ஓதுறாங்க ஐம்பத்தி நான்காவது அத்தியாயத்தில நாற்பத்தி மற்றும் நாற்பத்தி வசனங்களை அப்ப நபிசுல்லா வந்த பிறகு நபிசுல்லா துவா செஞ்சுட்டு வெளியில வந்த பிறகு உடனே அல்லா தலா அவங்களுக்கு ஆயத்திற்கிறோம் இந்த வசனங்கள்லாம் ஓதி வெளியில வந்த பிறகு சூரத்தில் அன்பால்ல ஒன்பதாவது வசனத்தை அல்லா தல இறக்கி கொடுக்கறோம் நபியே அதாவது நீங்க அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடினீங்கல்ல நீங்க அதுக்கு பாதுகாப்பு தேர்ந்ததுக்காக உங்களுக்கு அணியணியாக பின்பற்றி வரக்கூடிய ஆயிரம் வழக்குகளை உங்களுக்கு நான் அனுப்பி உதவி செய்வேன் நிச்சயமாக உதவி செய்வேன் அப்படின்னு நல்லா உங்களுக்கு பதிலளிச்சுட்டான் அப்படின்னு நல்லா ஆயத்தரை கொடுக்கிறான் நபி ஒரு அளவு கடந்த சந்தோஷம் ஆயிரம் வழக்குகளை அனுப்புறானே அப்படின்னு அவர்களுடைய துவாவை அங்கீகரித்து உதவி செய்வதாக வாக்களித்து ஆயிரம் வழக்குகளை அணியணியாக இறங்கக்கூடிய ஆயிரம் வழக்குகள்லாம் இறக்க போறேன் அப்படின்னு நல்லா வாக்கு கொடுத்துட்டான் அப்போ இங்கே நம்ம யோசிக்க வேண்டியது ஒரே மலக்கு போதும் ஜிபுரியும் ஒரே மலக்கே போதும் அவர்கள் தான் முந்தைய சமுதாயத்தான் ஒரே மலக்காக அழித்தார்கள் நமக்கு தெரியும் லூத்தலத்துடைய சமுதாயத்தை ஒரே மலக்கின் அந்த ஒரே மழைக்குதான் முழுக்க முழுக்க அழிச்சது நபர்கள் அனுப்பணும் ஏன் ஆயிரம் மலக்குகள் அனுப்பணும் ஆயிரம் ஆயிரம் மலக்குகளாக அணி அணியாக அனுப்பணும் அதற்கும் வந்து பதில் சொல்றான் எட்டாவது அத்தியாயம் இதே சூரத்தில் அன்பால்ல பதினேழாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் போர் நீங்க நம்பிக்கையாளர்களே நீங்க போர் புரிஞ்ச அந்த சமயத்தில் நீங்கள் அவர்களை கொல்ல கிடையாது அல்லாதான் அவர்களை கொண்ணான் நபியே நீங்க எதிரிகள் மீது வந்து நீங்க மண்ணை எரிஞ்சபோது மண்ணை வந்து நீங்க எரியல அல்லாதான் எரிஞ்சான் நம்பிக்கையாளர்களை அழகான முறையில சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி செஞ்சான் நிச்சயமாக அல்லா செவியுறுபவனாகவும் அறிஞ்சவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாத்திர அந்த ஆயத்தை இறக்கி கொடுத்தான் அப்போ ஏன் இந்த ஆயிரம் வழக்குகள் சொன்னா நம்பிக்கையாளர்களை சோதிப்பதற்காக அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் மேலும் இந்த நபிசில்லம் போர் தொடங்குவதற்கு முன்னதாக என்ன பண்ணாங்கன்னு ஒரு பிடி மண்ணை எடுத்து தூவினாங்க எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த படையை திசையை நோக்கி தூவுனாங்க அது இருக்கக்கூடிய மண்ணில அந்த படையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மீதும் கண்ணுல மண்ணை பட வச்சான் அல்ல அதே மண்ணு ஒவ்வொரு கண்ணிலையும் துகள்கள் பட்டுச்சு அதுதான் அல்லா தலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுறோம் நபியே நம்பிக்கையா அவர்களே நீங்க அவர்களை ஒன்னும் பண்ணல அல்லாதான் அவங்க மீது வீசினாட்டு அப்ப இப்படி அல்லா தலா வசனங்கள்லாம் இறங்கி காட்டுறோம் அடுத்ததாக நம்ம கருத்துல கொள்ள வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா அல் அஸ்பத் அல் மக்ஸூமி அப்படிங்கிற ஒரு குறைசி நபர் காப கடுமையான உள்ளம் கொண்ட ஒரு மூர்க்கத்தனம் கொண்ட ஒரு நபர் இவர் இவரு என்ன பண்றாரு நம்ம முன்னாடி பார்த்தோம் நபிசுலம் கிணறை ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தாங்க அவர்களுக்கு தண்ணி கிடைக்காத மாதிரி கிணறு ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தாங்க இவன் இந்த காபீர் என்ன பண்றான்னு சொன்னா எப்படியாவது தண்ணியை வந்து நான் எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் விட்டுட்டு வரான் தண்ணி எடுத்துட்டு தான் நான் அந்த கிணத்துல போயிட்டு முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்தே ஆக சொல்லிட்டு தனியா வரான் வந்த உடனே ஹம்சா ரீனோ என்ன பண்றாங்க சொன்னா அந்த நபரை தாக்கறதுக்கு போறாங்க வந்துட்டு இருக்கும் போதே தாக்கி ஒரு காலை வெட்டிட்டும் விடல அப்பையும் அந்த ஒத்த காலோட தண்ணியை எடுத்தே ஆவ அப்படின்னு மூர்க்கத்தனமாக வரா திரும்ப ஹம்சா அல்லானு அவன் அல்லாவுடைய எதிரியுடைய கதையை முடிக்கிறான் அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர்கள் இருந்து யாரு குறைசிகள் இருந்து உத்மாபின் ரபியா அவனுடைய மகனாகிய அல் வலிதுபின் உத்துபா அவருடைய சகோதராகிய மூன்று பேரும் ஒன் டு ஒன் ஒத்தி ஒத்த யாரு வர்றது அப்படின்னு சவால் விட்டுட்டு வராங்க இது பேர் வந்து முபாரசா அப்படிமாங்க போர் தொடங்குவதற்கு முன்னதாக எப்பயுமே அந்த நேரத்தில் எப்படி சொன்னா ஒரு வளமுறை இருக்கும் இந்த முபாரசா முழுவதுமாக போர் தொடங்கும் அனைவருமே அடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி போரிட்டுக் கொள்வதற்கு முன்னதாங்க இந்த முபாரசா ஒத்தைக்கு ஒத்த யாரு வர்றதுன்னு யாராவது வந்து நிப்பாங்க இதை பார்த்த உடனே என்ன பண்றாங்க அன்சாரிகளை சார்ந்த மூணு சகாபாக்கள் முன்னாடி போறாங்க போன உடனே இந்த குறைசிகள் இருந்து வந்து மூணு பேரும் வந்தாங்கல்ல இவர்கள் வந்துட்டு நீங்களா யாரு நீங்களா யாரு நாங்க உங்களோட போரிட விரும்பல எங்க விலை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல மக்கால் வந்தாங்கல்ல அந்த முக்கியஸ்தர்கள் அவர்களதான் எங்களுக்கு வரணும் நீங்க யாரும் இளைஞர்கள் நீங்களாம் தேவை கிடையாது அன்சாரிகள் எங்களுக்கு வேணாம் அவர்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அல்லாவுடைய எதிரிகள் சொல்றாங்க அப்ப இது உடனே வந்துட்டு நபிசுல்ல வந்துட்டு நபிசுல்லாவாசுக்கே பிடிக்கல இந்த அன்சாரி சஹாபாக்கள் இந்த மூணு பேர் போனது நபிசுல்லஸ்துக்கும் விருப்பம் இல்ல அவர்களா எந்திரிச்சு வாலன்டியரா அவங்களா எந்திரிச்சு நபிசுல்லும் பிடிக்கல அப்படிங்கறத அல் அமாவி அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் அவர் ஒரு ஒரு அறிஞர் வரலாற்று அறிஞர் என்ன சொல்றாரு செயல் அன்சாரிகள் எந்திரிச்சு இந்த செயல் வந்து நபிக்கும் பிடிக்கல அப்படின்னு பதிஞ்சிருக்கிறாரு அப்ப உடனே வந்துட்டு இங்க நம்ம கருத்தில் கொள்ளணும் போன அமர்வுலே பார்த்தோம் இந்த உத்துபா போர் வேணாம் திரும்ப போயிடலாம் நம்ம பார்த்தோம்ல சிகப்பு ஊட்டகத்தில் வரக்கூடிய பேச்சை கேட்டா நீங்க பிளச்சு இங்க நம்பி சொன்னாங்கன்னு இந்த உத்துபா அவரு அதே உத்துபா தன்னுடைய நெருங்கிய உறவினர்களை தன்னுடைய சகோதரையும் மகனையும் கூட்டுக்கிட்டு வரும் அளவுக்கு போர் வந்து உக்கிரம் அந்த அளவுக்கு போர் உக்கிரம் தான் யாரு அப்படின்னு ஒன் டு ஒன்னுக்கு வர்ற அளவுக்கு அவனுடைய பெருமை அவனுக்கு தலை தூக்கிடுச்சு அப்ப உடனே நபிசுல்லா என்ன பண்றாங்க சொன்னா மூன்று நபர்கள் உபாதா பின் ஹாரித் பின் அப்துல் முத்தலிப் அவரு அடுத்து ஹம்சா ரீல்லூர் அலில் அல்லோ மூன்று பேருமே நபிசுல்ல நெருங்கிய உறவினர்கள் அலி அவரும் நெருங்கிய உறவினர் நமக்கு தெரியும் மருமகன் நெருங்கிய உறவினரும் தெரியும் நமக்கு மூன்று பேரையும் தன்னுடைய நெருங்கிய உறவினர் வந்து அனுப்புறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏதாவது படை தளபதி தன்னுடைய நெருங்கிய உறவினரை போய் நிறுத்துவாங்களா நபிசாசன் பாருங்க தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் அனுப்புறாங்க அதுல உபாதா ரதியுல்லு அவங்க வந்து உத்பா அவனையும் ஹம்சா ரதி வந்து ஷைபாவையும் அலிர்இல்லா நுகு வலித் இவர்கள் இவர்களை வந்து எதிர்கொள்றாங்க அதில் அலிர்லா நுகுவும் ஹம்சா ரீல்லானும் அவர்களுடைய எதிரிகளை போர்க்களத்தில் கொண்டுடுறாங்க உபாதா ரதியுல்லுகும் அதே போல உத்பாவும் போரிட்டுக் கொள்ளும் இரண்டு பேருக்குமே வலுவான காயம் இரண்டு பேருமே மூர்ச்சி அடைஞ்சு படுத்துறாங்க எந்திரிக்க முடியாத அளவு படுத்துர்றாங்க உடனே அலில்லான அம்ஜா அருதி போயிட்டு அவர்களை யாரு உத்துபாவை தாக்கி உத்துபாவையும் கொண்டு உடனே என்ன பண்றாங்க உபாதா ரது இல்லாம அப்ப இங்க நம்ம கருத்தர கொள்ளணும் அபுதாலிப் அவர் சொல்லி காமிச்சாரு நபியை இந்த அல்லாவுடைய தூதரை அவர் ஏற்றுக்கொள்ளல இருந்தாலும் சொன்னாரு இந்த அல்லாவுடைய தூதரை எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவிகளை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்துல் முத்தலிப்பு குடும்பம் நாங்கள் உங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி காட்டினத உபாத சொல்லி காட்டாரு இதை யார சொல்லா இதை நான் செஞ்சுட்டேன் உயிர் போற நிலைமையில சொல்லி காட்டுறாரு இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக் காட்டுறாங்க அப்ப அவரு அவருடைய உயிர் வந்து நபிசுல்லுடைய முபாரக்கான மடியிலேயே பிரிது நபிசுல்ல உடனே சொல்றாங்க நீங்கள் சஹீது நீங்க அல்லாஹுடைய பாதையில் மரணித்த தியாகி அப்படின்னு நபிசுல்ல சொல்லிக் காட்டுறாங்க அப்ப அல்லா தலா இது சம்பந்தப்பட்டு இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் பத்தொன்பது முதல் இருபத்தி வரைக்கும் சொல்லிக் காட்டுறாங்க இந்த குறிப்பாக இந்த இரண்டு மோதல்களை குறித்து இந்த ஒத்தக்கு ஒத்த நடந்துச்சுல இந்த மோதல்களை குறித்து சொல்லிக் காட்டுறான் இவங்க இவங்க வந்துட்டு இறைவனை பத்தி தர்க்கம் புரிந்து கொண்டு தர்க்கம் புரிந்து கொண்ட இரு பிரிவினர்கள் ஆவாங்க யாரு குறைகளும் காபிர்களும் முஸ்லீம்களும் இறைவனை பத்தி தர்க்கம் புரிந்து கொண்ட இரண்டு பிரிவினர்கள் இவர்களை வந்து சத்தியத்தை யாரு நிராகரிச்சாங்களோ அவங்களுக்கு நெருப்பு ஆடைகள் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க அல்ல இவர்களுடைய தலையில வந்து கொதிக்கும் நீர் ஊத்தப்படும் மேலும் அதனால இவர்களுடைய தோள்கள் மட்டுமில்ல வயிற்று பகுதி கூட உருகிறோம் அவர்களுக்கு வந்து தண்டனை வழங்குவதற்காக இரும்பு சம்மட்டிகள் இருக்கும் மனவேதனையினால நரகத்திலிருந்து வெளியேற அவங்க நினைக்கும் போதெல்லாம் சுட்டரிக்கும் தண்டனை நீங்க சுவையுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அதிலே தள்ளப்படுவார்கள் யாரு நிராகரித்த அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி அல்லா தலா இந்த நபர்களை பற்றி குறிப்பிட்டு அப்ப மேலும் முஸ்லீம்களை பத்தி குறிப்பிட்டு மூன்றாம் வசனத்துல அத்தியாயத்தில் மேலும் மறுபுறத்தில் இருக்கிறாங்க அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு யாரு நச்செயல்கள் புரிஞ்சாங்களோ அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்க கூடிய சுகுணங்களை அல்ல கொடுப்பான் அதுல நுழைவிப்பான் மேலும் வந்து அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் முத்துக்கள் அணிவிக்கப்படும் மேலும் ஆடை வந்து பட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்லி காட்டுறான் மேலும் அடுத்த வசனத்துல சொல்லிக் காட்டுறான் பரிசுத்த வாக்கியத்தை ஏற்றுக் கொள்ளுமாறு அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டுச்சு மேலும் வந்து புகழுக்குரிய தன்மைகளை கொண்ட இறைவனின் இறைவனை நோக்கி அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்துல பத்தொன்பது முதல் இருபத்தி நான்காவது வசனத்துல இந்த இரண்டு அணிகளை பத்தியும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மறுமேல் கொடுக்கக்கூடிய தண்டனைகளையும் நலவுகளையும் அல்லா தலா சொல்லி காட்டுறான் இந்த மூன்று நபர்களுடைய மரணம் குறைசிகளுக்கு கடுமையாக பலவீனப்படுத்துச்சு உலகீதியாக கடுமையாக அவங்க ரொம்ப வெச்சாயிட்டாங்க அவர்களுக்குள்ள பயங்கரமான பீதி வந்துருச்சு அப்ப இதை இதை பார்த்த உடனே அனைவருமே தாக்க வராங்க இந்த செயலை பார்த்தாங்க மொத்த படையும் தாக்க வராங்க தாக்க வரும்போது நபிசில என்ன பண்றாங்க அம்பு எய்யக்கூடிய படையிட சொல்றாங்க நீங்க அம்பு வந்து அம்ப வீசாதீங்க ஏன்னா தூரத்தில் இருக்கும்போது வீசாதீங்க நம்மள்டே அம்பு கம்மியா இருக்கு நீங்க அம்ப வீணாக்கிடுவீங்க அதனால அம்பு ஏங்க பக்கத்தில் வந்த பிறகு நீங்க வீசுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை மேலும் வந்து அபுதாபதுல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல நீங்க பக்கத்தில் வர வரைக்கும் வாழையே எடுக்காதீங்க பக்கத்துல வரட்டும் பக்கத்துல வந்த பிறகு நீங்க உங்களுடைய வாழை வந்து உங்களுடைய உரையில் இருந்து உருவாங்க வராங்களோ உடனே அல்லா தலா முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை இரண்டாயிரம் அல்லா தலா குரான சொல்லி காட்டுறான் மூன்றாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனத்துல சொல்லிக் காட்டுறான் பத்ரல மோதி கொண்ட இரு பிரிவினர்களிடத்துல திண்ணமாக உங்களுக்கு படிப்பின பதிமூன்றாம் வசனத்துல சொல்லி காட்டுறோம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் போர் தொடங்குவதற்கு முன்னதாக முஸ்லிம்களுடைய படையை அல்ல கம்மியா காமிச்சான் பக்கத்துல நெருங்கி வந்த பிறகு அவர்கள் ஆயிரம் பேர்னா முஸ்லீம்களை ரெண்டாயிரமா காமிக்கிறான் அல்ல இங்க ஏன் அப்படின்னு சொன்னா போன அமர்வுலே பார்த்தோம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அந்த நேரத்திலே காமிச்சிருந்தா அவர்கள் திரும்ப ஓடி இருப்பாங்க போரிடாம அவங்க நம்ம ஆல்ரெடி அவங்களுக்குள்ள குழப்பம் வந்து போரிடுறதா வேணாமா திரும்ப போலாமன்னு அவங்களுக்குள்ளேயே குழப்பம் வந்துச்சு இப்ப இன்னும் அதிகமாக காமிச்சிருந்தா கண்டிப்பா போரிட வந்துருக்க மாட்டாங்க அதனாலதான் கம்மியாக காமிச்சுட்டு பக்கத்துல வரும்போது அல்லாஹத்தலாம் அதிகமாக காட்டுறோம் இப்ப இந்த யுத்தத்துல பத்ரி யுத்தத்துல ஒவ்வொரு யுத்தத்திலுமே இருக்கக்கூடிய படையில இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு ஸ்லோகன் போருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு திக்ரு சொல்லுவாங்க அல்லாவை புகழ்ந்து ஒரு திக்ரு சொல்லுவாங்க இந்த யுத்தத்தில் பத்ர யுத்தத்தில் அனைத்து போராளிகளுமே அகத் அகத் அகத் ஒருவன் ஒருவன் ஒருவனை ஒருவனை ஒருவனை அப்படிங்கறதான் இந்த போரில் சொல்லக்கூடிய துதியாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம வரலாற்று பதிவு பார்க்க முடியுது அதே இதுல ஹாரிசா ரதியுல்லா இவர்கள் வந்து இந்த படையில கலந்து கொண்ட ஒரு சஹாபி இவர்களுக்கு வந்து தவறான ஒரு அம்பு அதாவது முஸ்லீம்கள் ஒரு அம்பு தவறான எம்பு இவர்கள் மீது பாஞ்சிருச்சு மரணித்தும் போயிட்டார் இவருடைய தாயார் வந்துட்டு யார சொல்லா இந்த அம்பு பாந்திச்சே இவர் சொர்க்காரா இவர் சஹிதா இல்ல என்னன்னு சொல்லுங்க இல்லன்னு சொன்னா சகிதுன்னா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு கேட்கிறாங்க சொந்த மகன் சகிதா இருந்தா அழுவேன் சந்தோஷப்படுவேன் அல்லாவுடைய சகிதாக அல்லாவிடத்தில் உயர்த்தப்பட்டிருந்தா நான் வந்து அழுவ மாட்டேன் இல்ல அது இல்லாம விபத்தாக அம்பு இதே எதிரி படையிலிருந்து முஸ்லிம்கள் உங்களுக்கு தெரியாதா சொர்க்கல பல உயர்தரமான தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கான் அதுல உயர்ந்த தோட்டத்தில் உங்களுடைய மகன் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப உடனே அந்த தாயாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடுத்ததாக அல்லா தலா சொல்லிக் காட்டுறான் மூன்றாவது அத்தியாயத்தில் வசனத்தை அதுல இருந்து தொடர்படியாக அல்லா தலா நூத்தி இருபத்தி ஆறாவது வரைக்கும் சொல்லி காட்டுறான் இந்த பத்ரி யுத்தத்தில் இதுக்கு முன்னாடி இந்த பத்ரி போர்ல அல்லா உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தான் அப்போது நீங்க வந்து வலுவற்று கடந்து இருந்தீங்க எனவே அல்லாஹ் வந்து நீங்க நன்றி கொழுவிலிருந்து நீங்க விலகி வாழுங்க அதேபோல நீங்க வந்து இதன் மூலமாக நன்றி செலுத்தோராக திகழக்கூடும் சொல்லி காட்டுறான் அடுத்ததாக இந்த வசனத்தை சொல்லிக் காட்டுறான் இருபத்தி நான்காவது வசனம் மூன்றாவது அத்தியாயத்தில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு மூவாயிரம் மாணவர்களை இன்னைக்கு இறக்கி வச்சான் அது உங்களுக்கு போதுமாக இல்லையா அப்படி நல்லா தலா சொல்லிக் காட்டுறான் இன்னும் நீங்க வந்து அடுத்த வசனத்தை சொல்லிக் காட்டுறான் நீங்க நிலை குலையாமல் இருந்து இறைவனுக்கு அஞ்சு பணியாற்றினால் அந்த கணத்தில பகைவர்கள் உங்கள் மீது படையெடுத்து வருகின்றார்களோ அந்த கணத்தில் உங்களுக்கு இறைவன் மூவாயிரம் இல்ல மூவாயிரம்னா போற அடையாளம் உடைய ஐந்தாயிரம் வழக்குகளை உங்களுக்கு அனுப்பி உதவி செய்வான் மூவாயிரம் இல்ல அஞ்சாயிரம் இல்ல ஆயிரம் இல்ல மூவாயிரம் இல்ல அஞ்சாயிரத்த கூட அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி உதவி செய்வான் அப்ப மூவாயிரம் வழக்குகளோ அல்லது ஐயாயிரம் வழக்குகளோ அனுப்பி அல்லாவு தலா அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்தான் அப்படிங்கறத இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியுது மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அப்ப அவர்கள் எந்த வடிவில் வந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெல்ல தெளிவாக இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் வழக்குகள் மனித வடிவில்தான் வந்தாங்க ஜிப்ரேவசலம் உட்பட அனைத்து மலக்குகளும் இந்த ஆயிரக்கணக்கான மலக்குகளும் மனித வடிவில் வந்து தான் போரிட்டாங்க குறிப்பாக ஜிப்ரேவசத்தை கண்களால் மனித வடிவில் அதே போல அனைத்து மலக்குகளும் வெள்ளை தலைப்பா கட்டிருந்தாங்க ஜிபுரம் மட்டும் மஞ்சக்கள தளப்பா கட்டியிருந்தாங்க ஏன்னா அவர்தான் வந்து மலக்குகளுடைய அமீராக இருந்தாங்க படை தளபதியாக இருந்தாங்க மத்த மழக்கு வெள்ள தளப்பா இவருக்கு மஞ்ச தளப்பா அதுல வந்து சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒரு சஹாபி சொல்லிக் காட்டுறாரு நான் வந்து ஒரு அல்லாவுடைய எதிரிய குறைச்சி படையிலிருக்கக்கூடிய அல்லாவுடைய எதிரியை துரத்திக்கிட்டு போனேன் அப்ப போறப்பை ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு நான் ஒருத்தர் ஒருத்தடி போயிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்ப ஒரு சாட்ட சத்தமும் கேட்டுச்சு குதிரை அடிக்கிறப்ப ஒரு சாட்ட சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்ப நான் அவரை துரத்துக்கிட்டே போறேன் எதிரிய கொஞ்ச நேரத்தில் அவர் செத்து கிடக்கிறாரு அவரு மூக்குல வெட்டுப்பட்டு வெட்டு வெட்டு வெட்டில வந்து கருகி போய் கருகின வெட்டோட கிடக்கிறாரு நான் அவரை கொல்லல அவர் யாரு வெட்டினாங்கன்னு தெரியல அப்படின்னு அந்த சஹாபி சொல்லி காட்டுறாரு நடந்த இந்த நிகழ்வை நபிசுலாசன் நடந்திருக்குறாங்க மழக்கு இந்த ஹைசூம் குதிரையுடைய பேரு அக்தி கிளம்பு கிளம்பு அந்த குதிரையுடைய பேரை சொல்லி கிளம்பு கிளம்புன்னு ஒரு வானவர் ஓட்டுனாரு அந்த சாட்ட இருக்க நீங்க நெருப்பான சாட்டை அதை வச்சு வெட்டு நாங்க அல்லாவுடைய எதிரிய அப்படின்னு சொல்லி சகி முஸ்லீம்ல வரக்கூடிய இந்த அறிவிப்பாக இருக்குது மேலும் இப்ஹா கிராமத்திலாளைய அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு குளத்தை சேர்ந்த இரண்டு மனிதர்கள் சார்ந்த நபரே சொல்வதாக இப்ப கிராமத்துலேயே பதிவிட்டிருக்கிறார் அவரும் அவருடைய நெருங்கிய உறவினர்களும் என்ன பண்றாங்க சொன்னா ஒரு மலை மேல ஏற அவர் பேரும் காஃபி அவங்க ரெண்டு பேரும் மழை மேல ஏறி நின்று இந்த மக்கத்து குறைசிகளும் மதிரத்து முஸ்லிம்களும் இவங்க நடக்கக்கூடிய போரை வந்து நம்ம வேடிக்கை பார்ப்போம் நபர்கள் அவங்க அதுல ஒரு நபர் சொல்றாரு நாங்க ரெண்டு பேரும் வந்தோம் வந்து நாங்க போரெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் அங்க வந்து அக்திம் ஹைசூம் அக்திம் ஹைசூம்னு கடுமையான சத்தம் சாட்டை சத்தத்தோட மேகமெல்லாம் மேகமா இருக்கும் போது குதிரைகளா இறங்கி வந்துச்சு கடுமையான சத்தத்தோடும் இந்த மாதிரி இறங்கிய ஹார்ட் அட்டாக படுக்கைக்கு போயிட்டு திரும்ப மீண்டு வந்தேன் அந்த மாதிரி நிகழ்வை நான் பார்த்தேன் ஒரு காசியரே பதிகிறாரு அந்தளவு அல்லாஹால மலக்குகளை இறக்கி வைத்து அணியணியாக மலக்குகளை இறக்கி வைத்து அல்லஹா உதவி செஞ்சோம் அப்ப அல்சூமி அவரும் வந்து என்ன பண்றாரு அவரு ஒரு நபரை வந்து துரத்திட்டு போறாரு சஹாபி அவரு வந்து துரத்திக்கிட்டே போறாரு துரத்திக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது யாரு அல்லாவோட எதிரி குறைசி படைய அல்லாவோட எதிரி நான் துரத்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன் என்ன ஆகுதுன்னு சொன்னா அவருடைய தலை துண்டாய் உழுவுது நான் துரத்துக்கிட்டே போயிருந்தேன் யாரு வெட்டினாங்க என்ன வெட்டினாங்கன்னு தெரியல அவருடைய தலை கீழே உழுது திடீர்னு அப்படின்னு அவரும் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம ஹதீஸ் கிரந்தங்கள பார்க்க முடியுது அப்ப மனசுரல்லான்னு சொல்லிக் காட்டுறாங்க இந்த மலக்குகள் கொண்டாங்கல்ல எதிரிகளை அந்த வெட்டுகளுக்கும் மனிதர்கள் கொண்ட வெட்டின வெட்டுகளுக்கும் வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கவே முடிஞ்சது இதுல விழுந்த வெட்டுக்கள்ல கருகி எப்படி நெருப்புப்பட்டா எப்படி ஒரு நெருப்போட ஒரு நல்ல ஒரு வாளை தீட்டி வெட்டணும்னு சொன்னா அதுல கருகிய ஒரு அடையாளம் தெரியும்ல அந்த அடையாளத்தை நாங்க பார்த்தோம் அப்படின்னு மாலிக் அதிஸ்களை பார்க்க முடியுது அப்ப கொலை மட்டும் செய்யல மலக்குகள் எதிரிகளை சிறையும் பிடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம வரலாற்றுல பார்க்க முடியுது அப்பாஸ் இவரு எதிரியுடைய படையில இருந்தாரு அப்பாஸ் அப்துல் முத்தலீம் அந்த நேரத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளலாம் அவரை வந்து கைதியாக பிடிக்கப்படுது அவரை பிடிக்கிறது வந்து அன்சாரி சஹாபி அன்சாரி சஹாபில ஒரு சஹாபி தான் வந்து மலக்கு அவர் கையில பிடிச்ச ஒரு மழக்கு பிடிச்சு அவருக்குறாரு அப்பாஸ் அவரு என்ன அப்பாஸ் அப்துல் முத்தாலிப் என்ன பண்றாரு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் பார்க்கிறார் அவர்கள் படையில இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் பார்க்கிறார் என்ன பிடிச்ச நபர் இவருக்கு கிடையாது யாரு அன்சாரி சஹாபி வந்தாரில்ல என்ன பிடிச்ச நபர் இவரு கிடையாது அழகான தோற்றமுடைய திட்டு திட்டாக கலர் இருக்கக்கூடிய திட்டத்திட்டமாக வண்ண இருக்கக்கூடிய குதிரையில வந்த அழகு தோற்றமுடைய ஒரு நபர் தான் வந்து என்ன பிடிச்சாரு என்ன பிடிச்சவரு இவரு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்துட்டு அந்த அன்சாரி சஹாபி சொல்றாரு இல்ல யார சொல்லா நானாம் பிடிச்சேன் இவர் நான்தான் பிடிச்சேன் அப்படி சொல்லி சொல்றாரு அதுக்கு திரும்ப அப்பாஸ் அப்துத் முத்தலிஃப் சொல்றாரு நிச்சயமா கிடையாது உங்களுக்கு இருக்கிற எந்த நபரும் என்ன பிடிக்க கிடையாது என்ன பிடிச்சிருந்தாங்கன்னா இவரு தான் நான் காமிச்சு கொடுத்துருவேன் இவர் பிடிக்க கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு நபிசுலாசன் சொல்றாங்க அந்த அன்சாரி சஹாபியை எச்சரித்து சொல்றாங்க நீங்க பிடிக்கக்கூடியது அல்லாவுடைய வானவர்கள் பிடிச்ச கையில கொடுத்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க மேலும் வந்து இப்பா சாட்டுறாங்க மலக்குகள் இறங்கி போராடிய ஒரே போர்க்களம் பத்திரம் மட்டும்தான் மனித ரூபத்தில் மழக்குகள் இறங்கி அல்லாவுடைய படைக்கு உதவி புரிந்த ஒரே போர்க்களம் பத்திர மட்டும்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டுறாங்க மற்ற போர்க்களத்தில துணைக்கும் வலுவூற்றுவதற்கும் வேறு வேறு வடிவில் அல்லாததா அவர்களை பயன்படுத்த அப்படிங்குறத வரலாற்றுல நம்ம பல இடங்கள்ல இன்ஷால்லாம் வரக்கூடிய நிகழ்களில் பார்ப்போம் அப்ப இதுல குறைசிகளில் எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கறத நம்ம வரலாற்றுகளில் பார்க்க முடியுது மேலும் முஸ்லீம்கள்ல வந்து பதினான்கு பேர்கள் கொல்லப்பட்டார்கள் சிறையை யாருமே பிடிக்கல முஸ்லீம்களை வந்து யாருமே சிறை கைதிகளாக பிடிச்சிட்டு போகல அதே போல அந்த பதினான்கு பேர்ல ஆறு பேர்கள் வந்து முஹாஜிர்கள் ஆறு பேர் கசரஜ் கோத்தரத்தை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் வந்து ஹவுஸ் கோத்தரத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கறத பார்க்க முடியும் இதுல நம்ம பத்ரவித்தில பார்க்க வேண்டிய சில முக்கிய நிகழ்வுகள்ல மிக முக்கியமான நிகழ்வு அப்து ரஹ்மான் இப்ப அவுல்லானு அவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க பொதுவாக போரிடும் போது இந்த சைடும் இந்த சைடும் நின்று போரிடுவாங்க ஒவ்வொருவருடைய பக்கவாட்டிலும் இவர்கள் நல்ல போராளிகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புவாங்க வீரத்தீரமாக இவர்கள் போரிடும் போது நமக்கும் வீரம் வரும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க அப்துல் ரஹமானும் எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு ஆனால் இங்க பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் இருந்த ரெண்டு பேரும் இளைஞர்கள் சகி புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு இது இரண்டு சிறுவர்கள் இளைஞர்கள் நின்றுட்டு இருந்தாங்க இதை பார்க்கும்போதே எனக்கு மன இருந்துச்சு எனக்கு நல்லா போரிடக்கூடிய நல்ல ஒரு ஜிம்பாடியா இருக்கிற இது ஒரு ரெண்டு பேர் இருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் மனசுல நினைச்சேன் நான் இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இரண்டு பேர்ல ஒருத்தர் வந்து என் காதில் வந்து முனு முணுத்தாரு எனக்கு அபுஜகளை காட்டுங்க அல்லாவுடைய எதிரி அபிஜகளை காட்டுங்க நான் கொல்லணும் அவனை அப்படின்னு வந்து கேட்டாரு அப்படின்னு போயிட்டாரு இரண்டாவது நபரும் அதையே வந்து கேட்டாரு பாருங்க அவங்க அந்த இரண்டு இளைஞர்களுக்கும் அல்லாவுடைய தலையாய எதிரி அபுஜகளை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நின்னுகிட்டு இருக்கிறாங்க இப்ப இரண்டு பேர்கிட்டையும் அப்து ரமான் இப்படி அவுஃபதீல்ல என்ன பண்றாங்க சொன்னா அபிஜகளை காட்டி கொடுக்கறாங்க அவன் அவன் வந்து ஒரு படை சூழ நின்றுட்டு இருக்கான் பாதுகாப்பு வலுவான பாதுகாப்பு அபிஜகன் தான் அந்த படைக்கே ஒரு தளபதி போல முக்கிய நபர்களாக இருந்தான் அவனை சுத்தி முழுவதும் நபர்கள் இருந்தாங்க உடனே காட்டியும் கொடுக்கறான் காட்டி கொடுக்கறான் அவன் தான் அபிஜகளு அவன் எதிரி அபிஜகன் காட்டி கொடுத்த உடனே அப்துல் ரமான் அவுரதில்லான்னு சொல்லி காட்டுறாங்க அவன் சொன்ன உடனேயே இந்த இரண்டு சகாபாக்களை நான் வல்லூர் போல பருந்து போல பார்த்தேன் பாஞ்சு போய் வெட்டினாங்க அவங்கள அந்த அல்லாவுடைய எதிரி அபுஜகளை மற்ற யாரும் கூட முடியாது வல்லூர் போல அவர்கள் பாய்ந்து போய் அபிஜங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க நானே அவர்களே நினைச்சுட்டாங்க இந்த இரண்டு நபர்களையா நாம வந்து இப்படி நினைச்சிட்டோம் அப்படி நினைக்கும் பருந்து போல போய் அவர்கள் போய் தாக்கினாங்க அப்படிங்கிற செய்தி சஹி குஹாரில வருது அப்ப இந்த இரண்டு நபர்களும் அபுஜகளை வெட்டி சாய்த்து நிலை கூலிய வச்சு அவனால எந்திரிக்க தள்ளிட்டாங்க அவர்கள் இவர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் அப்படிங்கிறத பார்த்தா இந்த இருவர்கள் அன்சாரிகள் அப்ப இந்த இரண்டு சஹாபாக்கள் ஒருவர் வந்து என்ன பண்றாரு சொன்னா அபுஜக வெட்ட போகும்போது வெட்டி காலை வெட்டிடுறார் வெட்டுறவுடனே இதை பார்த்திமா அபுஜக மகன் அபிஜகல் என்ன பண்றது தந்தையை வெட்டி வெட்டி அப்ப வந்து இந்த வெட்ட சகாபியுடைய கைய வெட்டிடுறார் இவர் கைய பொருட்டாவே எடுத்துக்கல ஒரு கையோட பொருட்டு அபிஜகளை தாக்கிட்டு இருக்கிற இந்த கை இடையூறா இருக்குது அவருக்கு தொங்கிட்டு இருக்கும் போது அந்த கையை கீழே ஏறி நின்று கைய உருவி எடுத்துறாரு திரும்ப அந்த அல்லாவோட எதிரிய போய் தாக்கி அதன் பிறகு அவன நிலை குலைய வச்சு அபிஜகளை அவனை மரணப்படுக்கைக்கு தள்ளிடுறான் எந்த அளவு தியாகம் அப்துல் ரமணி நவபுல்லானோ எனக்கு பக்கத்துல இரண்டு வலுவான படைவீரர்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நினைத்த அந்த இரண்டு இளைஞர்கள் சிறுவர்கள் அல்லாவுடைய தலையாய எதிரி நபிசுல சொல்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பிறோன் இருப்பான் இந்த சமுதாயத்துடையாட்டினாங்க அப்பேற்பட்ட எதிரிகளில் முதன்மையான எதிரி நம்ம முன்னாடி பல இன்சிடண்ட் பார்த்திருக்கோம் அபிஜக எந்த அளவு மூர்க்கமாக கொடூரமாக முஸ்லீம்களை எதிர்த்தான் அப்படிங்கிற அப்ப அந்த அல்லாவுடைய எதிரியை இந்த இரண்டுண்ணியவான்கள் நிலை குலைய வச்சுட்டாங்க அப்ப அதன் பிறகு நான் விசுவாசன் கேட்கறாங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் யாரு வந்து இந்த அல்லாவுடைய எதிரி அபுஜகளுடைய நிலையை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சொல்றது அப்படின்னு கேட்ட உடனேயே அப்துல்லாபின் மசூத் அது இல்லாம இவர்கள் போயிட்டு யார சொல்லா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாபு மசூது இல்லான்னு போறாங்க அப்ப போகும்போது அவனுடைய உயிர் போகக்கூடிய அந்த நிலைமையில அவன் போரிட்டு இருக்கிறான் படுத்த நிலைமையில அவ்வளவுதான் அவனுடைய கதை முடிஞ்சிருச்சு அந்த நிலைமையில அவருடைய அந்த அபிஜகளுடைய கழுத்துல அப்துல்லா கழுத்துல காளை வச்சு மிதிக்கிறாங்க அபிஜகன் சொல்றான் என்ன விட உயர்ந்த ஒரு மனிதரை உன்னால கொண்ட முடியுமா அந்த நேரத்திலே பெருமா உனக்கு உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு என்னோட பெரு எவ்வளவு முக்கியமான நீ கொள்ற அப்படின்னு சொல்லி அந்த நிலத்திலையும் தன்னை பத்தி பெருமையா தான் பேசுற உயிர் போற நிலைமை கூட போர் யாரு பக்கம் இருக்கு யாருக்கு வெற்றியா இருக்கு வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்துல்லா அபு அப்துல்லா இல்லான்னு சொல்லி அப்துல்லா மசூத் அலுலான்னு சொல்லி காட்டுறாங்க அல்லாவின் பக்கமும் அல்லாவுடைய ரசூவின் பக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறான் இன்னொரு அறிவிப்புல வருது அவன் வந்து வாழை வைத்து போராடி கொண்டிருந்தான் அப்ப என்னுடைய வாழ் ரொம்ப பலகீனமாக இருந்துச்சு நான் என்னுடைய வாழை வச்சு அவனை தாக்கி அவனுடைய வாழ பிடுங்கி அவனுடைய நெஞ்சு மேல ஏறி உட்காந்து அவனுடைய கழுத்தை நான் வெட்டப்போன உடனே அந்த நேரத்துல அவன் சொல்றான் உனக்கு எவ்ளோ பெரிய பாக்கியம் பாரு நீ ஒரு ஆடு மேய்க்கிறவன் அப்துல்லாபு மசூல்லான்னு பார்த்து அந்த நேரத்திலையும் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க நீ ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் இப்பேற்பட்ட முக்கியமான தலைவரை கொல்ல நீ இத விட ஒரு சிறந்த செயல் உனக்கு எதுவாக இருக்க போது அப்படின்னு அந்த நேரத்துல பெருமையாக தான் சொல்றான் இப்ப உடனே அவனுடைய தலையை வெட்டி எடுத்து அப்துல்லாபின் மசூத் அதுதான் எடுத்துட்டு வர்றாங்க தன்னுடைய கையில கொண்டு வரும்போது அப்துல்லாபின் மசூதான் சொல்லி காட்டுறாங்க எனக்கு காத்துல பறப்பது போல இருந்துச்சு அல்லாவுடைய தலையாய எதிரி என்னுடைய தலையை நான் கொண்டு வரும்போது காத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்ப எடுத்துட்டு வந்த அந்த தலையை நம்ப அந்த இடத்துல போடுறாங்க தலையை தலையில போடுறாங்க பார்த்த உடனே நபிசுல்லா சந்தோஷப்படுறாங்க தூதரே சொல்லி காட்டுறாங்க அவருடைய கிதாபுல வந்து பதிஞ்சு காட்டுறாங்க ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு பிறோம் இருப்பான் என்னுடைய சமுதாயத்தின் பிறவம் அபுஜக அப்படிங்கிற அந்த அறிவிப்பு இமாம் அகமது பின் ஹம்பல் அவருடைய கித்தாப்ல பதியப்பட்டிருக்கு மேலும் இப்படி காட்டுறாங்க அந்த இரண்டு நபர்களை இரண்டு இளமையான நபர்களை வச்சு அல்லா வந்து இவர்களுக்கு இழிவான அந்த அபுஜகளுக்கு எவ்வளவு இழிவான எவ்வளவோ வலுவான போர் வீரர்கள் போர் தீரர்கள் வீரர்களை வச்சு கொள்ளாம இரண்டு இளைஞர்களை வைத்து அல்லா தலா வந்து அவர்களுக்கு வந்து இழிவான ஒரு வேதனை கொடுத்தான் பாருங்க வரலாற்று புத்தகத்தை பதினஞ்சு வைக்கிறாங்க அந்த இரண்டு இளைஞர்கள் பிளஸ் அப்துல்லா எந்த அளவு பலகீனமான சகாபின் சொன்னா ரொம்ப உடல் மெலிந்த சகாபி அதனாலதான் சொல்லி காமிச்சான் அபிஜபர் சொல்லி காமிச்சா ஒரு மேற்கிறவனா இருக்கிற நீயே என்ன கொள்றதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லி காமிச்சா மேலும் அவர் ரொம்ப உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பார் எந்த அளவுக்கு சொன்னா ஒரு பேர் சமத்துல ஏறி போகும்போது ஒரு பெரிய காத்து அடிக்கும்போது அவர் கீழே உண்டுடுறாரு கீழே உழுந்ததை பார்த்து சகாபாக்கள் சிரிக்கிறாங்க அவருடைய காலும் மெலிசா இருக்கும் அதை பார்த்து சகாபாக்களை சிரிக்கிறாங்க அப்ப நபிசல்ல சொல்லம் சொல்றாங்க நீங்க சிரிக்காதீங்க இந்த கால்கள் இருக்கேன் நாளை மறுமையில் தராசில் உகது மலையை விட அதிக எடையுடையதாக இருக்கும் சொல்லிக் காட்டுறாங்க அந்த அளவு மெலிந்த தோற்றத்தில் மெலிந்த பலகீனமான ஒரு சஹாபியை வைத்தும் இரண்டு இளைஞர்களை வைத்தும் அல்லா அந்த அல்லாவுடைய எதிரியுடைய உயிரை கைப்பற்றினான் அப்படின்னு இபுல் கசீர் ராமத்துல தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு காட்டுறாரு அப்ப நம்ம இங்கு கருத்தில் கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு நாம வந்துட்டு நம்மளுடைய உடல் இப்படி இருக்கு வயசு சின்னது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மேடர் கிடையாது அல்லா நாடுனா யாரை வைத்து வேணாலும் அல்லா யாரை வைத்து வேணா தீனை வலுப்படுத்துவான் அப்படிங்கறத நாம இதுல இருந்து நம்ம செய்ய வேண்டியது முயற்சி நம்ம உள்ளியா இருக்கிறோம் நம்ம குண்டா இருக்கிறோம் நம்மள்ட்ட ஆயுதம் இல்ல நம்மள்ட இது இல்ல அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவை கிடையாது அந்த முஜாஹித்களுக்கு எப்படி உதவி செஞ்சானோ அதே இப்ப நம்ம அந்த கவலைகள் முஸ்லீம்களுக்கு தேவையே கிடையாது அல்லா புறத்திலிருந்து உதவி வரும் அப்படிங்கறத நாம இங்க கருத்தில் கொள்ளணும் மேலும் இப்னு கசீர் அஹத்து வந்துட்டு தன்னுடைய கிதாப்ல அப்துல்லா மசூது அவர்கள் இவர்களை யாரு அபுஜகளை கொண்டாங்கல்ல அப்ப இந்த நபர்களை வந்துட்டு கொண்டுட்டு யாரு அபிஜகளை கொன்ன பிறகு அப்துல்லாபுனு மசூது அதி கொன்ன பிறகு அவர்களே சொல்லி காட்டுறாங்க அப்துல்லாபு மசூதுல்லானு இவனை கொண்டதற்குதே எங்களுக்கு எந்த அளவு சந்தோஷமாக இருந்துச்சு அவன் மேல இடி விழுந்து செத்து இருந்தான் அப்படின்னா அதே போல அவனுடைய வீடு மேற்கூரை இடிந்து விழுந்து செத்து இருந்தான் அப்படின்னாலோ அதே போல ஒரு நார்மலான ஒரு மரணம் வந்திருந்தாலும் நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் எப்படி இருந்தாலும் அல்லாவோட எதிரி இறந்த பிறகு நாங்க சந்தோஷப்படத்தான் போறோம் ஆனா அதையெல்லாம் கூட இது ஒரு மரணத்தை கொடுத்தது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அவனை கொண்ட பிறகு சொல்லிக்கிட்டே சூரத் தௌபால பதினான்காவது மற்றும் பதினஞ்சாவது வசனத்தை அப்துல்லாபு மசூத் ரவி ஓதி காட்டினாங்க அப்படின்னு தன்னுடைய புத்தகத்துல இபு கசிராமல் சொல்லி காட்டாரு அதுல பதினான்கு மற்றும் பதினைஞ்சாவது சொல்லிக் காட்டுறான் நீங்க அவங்களோட போர் புரிய அந்த வசனத்தை ஓதுனாங்க அவனை கொன்ன பிறகு அப்துல்லாபுன் மசூத் ரதியுல்லானு ஓதி காட்டிய வசனங்கள் நீங்க அவங்களோட போர் புரிய அல்ல உங்களுடைய கைகளால் அவர்களுக்கு தண்டனை அளிக்க செய்வான் மேலும் அவர்களை இழிவுபடுத்துவான் இன்னும் நீங்க அவர்களை வெற்றி வென்றிட உங்களுக்கு அல்ல உதவி செய்வான் மேலும் நம்பிக்கை கொண்ட மக்களுடைய இதயங்களை குளிர செய்வான் அப்படிங்கிற வசனத்தை ஓதிக்கொண்டே வரலும் பதினைந்தாவது வசனத்தை ஓதி காட்டுறாங்க அப்துல்லா மசூதுல்லா நோ மேலும் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து கடுமையான சினத்தை அகற்றிவிடுவான் யாரும் முஸ்லீம்களுடைய உள்ளத்திலிருந்து மேலும் தான் நாடுறவர்களுக்கு நாடுறவங்களுக்கு பாவ மன்னிப்பு பெறுவதற்கான அருளையும் வழங்குவான் அப்படின்னு இந்த வசனங்களை அப்துல்லா இப்னு மசூத் ரதியுல்லு அந்த அல்லாவுடைய எதிரியை கொன்ற பிறகு ஓதி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு இப்னு கசிர் ரஹமத்துல்லாலே சொல்லிக்காட்டுறாங்க அப்ப அபல் கிரிஸ் அடுத்த சம்பவம் நடந்த சம்பவங்கள்ல ஒரு முக்கியமான சம்பவம் அபுல் கிரிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் குறைசியில் இருக்கக்கூடிய எதிரியிலிருந்து ஒரு நபர் இவருக்கான அபுல் கிரிஸ் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன சொன்னா பானை அவனுடைய வயிறு பான அளவுக்கு இருக்கும் ரொம்ப பெரிய வயிறு உள்ள இரும்பு கவசத்தை இரும்பு கவசத்தை போட்டுக்கிட்டு மறைச்சுக்கிறான் எந்த அம்பு எந்த ஈட்டி எந்த வால் பட்டாலும் அவனை தாக்கவே முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செட்டப்ல வரா உடனே என்ன பண்றான்னு சொன்னா ஜுபைர்பின் அவாம் ரத்தியல்ல தூரத்துல இருந்து ஒரு ஈட்டிய கரெக்டா குறி வச்சு அந்த கண்ணு தெரியுற அளவுக்கு அடிச்சது ஈட்டி கொஞ்சம் கண்ணு மட்டும் அவனுக்கு பலத்த காயம் ஆயிடுச்சு சின்ன கேப்ல போய் ஈட்டி மாட்டின பிறகு அவன் நிலை குறைஞ்சி உளுந்த பிறகு ஜுபைர் பின் அவன் ரத்தியெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அந்த ஈட்டியை தன்னுடைய காலால மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு அந்த ஈட்டிய வளையும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஈட்டி அந்த ஈட்டிய வளையும் அளவுக்கு கடுமையான முறையில மிதிச்சு அவனை வந்து கொல பண்ணாங்க இந்த ஈட்டியை வந்து எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்த நபிசுல்லா ஈட்டிய குடுக்கிறாங்க நபிசுல்லா பாருங்க சுபேர்லானுடைய அவருடைய ஸ்ட்ரென்த பாருங்க ஈட்டி வளையும் அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருந்திருக்கு பலமாக இருந்திருக்கிறாங்க இந்த ஈட்டிய கொண்டு வந்து நபிசுல்லா கையில கொடுக்கும்போது அந்த ஈட்டியை பாதுகாத்து வைக்கிறாங்க நபிசுல்ல மரணித்த பிறகு அதை அபுபக்க சித்திகொள்றாங்க அவர்கள் மரணிக்கு மரம் அடையாளமா வச்சிருக்காங்க அவங்க இடத்துல வச்சிருக்காங்க அவர்கள் மரணிக்கு முறை அடையாளமாக வச்சிருந்தாங்க திரும்ப அதை என்ன பண்றாங்க ஜுபை ரதி உமர் இல்ல மரணத்துக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க திரும்ப உஸ்மான் ரீதியா உஸ்மான் ரத்தியல்லும் என்ன பண்றாங்க ஜுபை இவர்கள்ட்டுபைர்ல்ல எனக்கு கொடுங்கு திரும்ப அதை வாங்கி வச்சுக்கிறாங்க அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அலி ரதிலானோ அந்த ஈட்டிய கையில எனக்கு கொடுங்க வாங்கி வச்சுக்கிறாங்க திரும்ப அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஜுபைர் மகனாலிய அப்துல்லா ஜுபை ரதி அல்லோ அவர்கள் அந்த ஈட்டிய அடையாளமாக நினைவு சின்னமாக வாங்கி வச்சுக்கிறாங்க அப்ப இந்த ஈட்டிய வந்து அவ்வளவு ஒரு அடையாள சிங்கமாக அவர்கள் கருதி அதே போல அடுத்த சம்பவம் அபுல் புக்தரி அப்படிங்கிற ஒரு நபர் இவரை பத்தி நபிசல்ல வந்து ஒதுக்கி வச்சாங்க சகாபாக்களையும் அபு தாலிஃப் கனவாயில் வந்து ஒதுக்கி வச்சாங்க இவர் என்ன பண்ணார் அவர்களை திரும்ப மக்காவுக்கு கொண்டு வரத்துக்கு கடுமையாக பாடுபட்டவர் ஒரு பெரிய ஒரு பிளான் எல்லாம் போட்டு கொண்டு வந்ததை நம்ம வரலாறுகள்ல பாத்துருக்கோம் இப்ப இந்த நபரை பார்த்தா நபிசுலாசம் சொல்லி வச்சிருந்தாங்க இந்த நபரை பார்த்தா கொலை செய்யாதீங்க அவரை கொலை பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு சகாபாக்கள் அனைவருக்குமே சொல்லி வச்சிருந்தாங்க இதை நம்ம கருத்துல கொள்ளணும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்த நபரை நீங்க கொலை பண்ணாதீங்க அப்படின்னு நபிசுலாசி உதவிருந்தாங்க ஒரு அன்சாரி சகாபி பார்க்கவும் செஞ்சாரு அவரை கொல்லவும் செய்யல இதை அறிவித்தும் கொடுத்தாரு நபிசுலாசம் உங்களை பார்த்தா கொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காரு நீங்க வந்துருங்க கைதியா வந்துருங்க முடிவு பண்ணில் புக்தரி நண்பர் போரிட்டு அவரையும் வேறு வழி இல்லாமல் அந்த நபரையும் கொன்றே ஆக வேண்டிய போர்க்களத்தில் கொன்றே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து சகாபாக்கள் வந்து அந்த நபரையும் அந்த போரில் கொள்ள கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிற வரலாற்றை நம்ம பார்க்க முடியும் அப்ப இதுபோல நபிசுல்லுடைய பத்ரயுத்தத்தில் நடந்த இந்த சம்பவங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கிறோம் இன்ஷால்லா வரக்கூடிய நிகழ்வுகளை பத்ரில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இன்ஷால்லா அடுத்தடுத்த அமர்வுகளில் பார்ப்போம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நேர் வழிகாட்டி பத்ரயுத்தத்தில் சகாபாக்கள் செய்த தியாகங்களைப் போல அல்லாவுடைய மார்க்கத்திற்கு நம்மையும் தியாகத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அப்துல் ஆலம்